महा नागस्य மந்திரங்கள்ல சொல்லே இருப்போம் இப்போ சொல்கிறதெல்லாம் பிரார்த்தனை அக்னி பகவானை குறித்த பிரார்த்தனைகளாகவே இருக்குது இந்த கடைசி மந்திரம் வந்து என்ன சொல்லுகிறதுனா ஹே இந்திர அனுசஞ்சரே இந்திர பகவானே நீங்கள் காற்று உங்களுடைய அடியை ஒட்டி உங்களுக்கு நாங்கள் சேவகர்களாக இருப்போமாக ஹே இந்திர பகவானே ஹே இந்திர அனுசஞ்சரம் விஷ்ணோஹம் விஷ்ணுங்கிறது இந்திரனை தான் குறிக்கிறது யாகத்தில் வியாபிச்சிருக்கிறவன் அர்த்தம் இந்த மந்திரத்தில் விஷ்ணுங்கிற சப்தம் இந்திரனை குறிக்கிற வாக்கியம் இந்திர அயுஜா இந்திரெல்லாம் கிராமட்டிக்கலாக பார்த்தா நிறைய விஷய விஷயங்கள்லாம் சொல்கிறாரு வித்யாரண்யர் அதெல்லாம் வந்து ரெலவெண்ட்டாக இருக்காது கிராமர் தெரிஞ்சதான் தெரியும் ஆக அயுஜா இந்திரனுக்கு எந்த விதமான பாபங்கள் துக்கங்கள்லாம் கிடையாது இந்திரன் எப்பொழுதும் இன்பமாக இருக்கிறவன் அந்த இந்திரன் யாகங்கள்லாம் வியாபிச்சிருக்கிறதுனால அவனுக்கு பேர் விஷ்ணுன்னு பேர் அயூஜகாங்கிற வார்த்தைக்கு பாபத்தினாலேயோ துக்கத்தினாலேயோ சம்பந்தப்படாதவன் அர்த்தம் ஹே அயூஜா ஹே இந்திர ஹே விஷ்ணு அனுசஞ்சரேம நாங்கள்லாம் பின்பற்றி வாழ்கிறோம் இந்த வேலைக்காரர்களைப் போல உன்னுடைய சேவகர்களாக நாங்கள் இருக்கிறோம் எதற்காக நாங்கள்லாம் இது பண்ணுறோம்னா நிறைய பசுமாடுகள்லாம் எங்களுக்கு பசுமாடெல்லாம் இருக்கணும் நல்ல சிறப்பான பசுமாடுகள் எங்களுக்கு வாழ்க்கைக்கு வேணும் அது மாத்திரமில்லை நாங்கள் மோட்சத்தினால பரமபுருஷார்த்தமாகிய மோட்சத்தினால அபிஷேகம் பண்ணப்படணும் அதுக்காக உன்னை பின்பற்றுகிறோம்னா நீங்கள் எதிர்க்க என்ன பின்பற்றுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் எனக்கு ஏன் சேவை பண்ணுகிறீர்கள் கேட்டால் எங்கள் வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கணும்னா உன்னை நாங்கள் பின்பற்றணும் உன்னை நாங்கள் பின்பற்றினால்தான் எங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் ஆக பசுமை இக இகபரோக் இகசோக்க இகசௌக்கியமும் பர சௌக்கியமும் கிடைக்கும் நீ என்ன பண்ணணும்னா நாங்கள் இங்கே நிறைய கேட்குறோம் மா தயன்தாம் மாதயந்தாங்கிறதுனால இங்கே எங்களுக்கு என்னெல்லாம் வேணுன்னா நாங்கள் நினைக்கிறதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்களை சந்தோஷப்படுத்து எப்படின்னா நீங்கள் எல்லாரும் தேவலோகத்தில் வசிக்கிறீர்கள் நாகசிய பிருஷ்டம் அபிசம்வசானஹா தேவாக நாகசிய பிருஷ்டம்னா ஸ்வர்கலோகம் அம்பஸ்ய பாறை புவனஸ் மத்தியே நாகசிய பிருஷ்டே அங்கே பார்த்தோம் நாகசிய பிருஷ்டேன்னு சொன்னால் சுவர்க்கத்தின் உச்சின்னு அங்கேயும் வந்து நல்ல இப்போ இந்த ஊர்லேயே வந்து என்னது வாட்டர் சைடா அது பெருசுங்கிறா இல்லையா அது மாதிரி வச்சோங்களேன் இப்போ எது பெருசோ தெரியாது இந்த ஊரில் அந்த ஏரியா அந்த ஏரியா இன்னும் ரொம்ப பாஷ் இன்னும் இதை ரொம்ப லக்ஸுரியஸாக இருக்கிற இடம்லாம் சொல்கிறோம் ஊரில் அது மாதிரி சொர்க்கத்தோட உச்சின்னா நாகசிய நாகம்னால் சொர்க்கம் பிருஷ்டம்னு சொன்னால் அதோட அதுலேயும் ரொம்ப உயர்ந்த இடம் சொர்க்கத்துலேயும் உத்தமமான ஸ்தானம் நாகசிய பிருஷ்டம் அபிசம்மசானா அங்கே நிறைய தேவாலெலாம் வசிக்கிறான் அங்கேயும் கிரடேஷன் இருக்குது அங்கே போனாலும் ஹெச்ஐஜி எம்ஐஜி எல்லாம் இருக்குது அங்கேயும் இருக்குது லோயர் இன்கம் குரூப் எல்லாம் சொல்கிறாரோ இல்லை அதெல்லாம் அங்கேயும் இருக்கு நிறைய இருக்குது அதனால வந்து அது ஹெச்ஐஜி அங்கே இந்திரன் அக்னி வருணன் வாயு இவாளெல்லாம் இருப்பான் அவனுக்கு சேவை பண்ணுறவன்லாம் அங்கே இருக்கணுமே அவனுக்கு கொஞ்சம் கீழே இருக்கணும் அவன் அது மாதிரி நாகசிய பிருஷ்டம் அபிசம் வசானஹா தேவாகா இவங்கிட்ட எப்படி கேட்குறான் பாருங்க வைஷ்ணவீம் லோகம் இகம் ஆதயந்தான் இந்த மண்ணுலகிலேயே நாங்கள் விண்ணுலக வாழ்க்கை அனுபவிப்பதற்கு எங்களுக்கு அருள் புரிவீராக எப்படி பிரார்த்தனை பண்ணுவோம் அதனால தான் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் குரல் இருக்கு அதுக்கு ஒரு விளக்கம் இருக்குது சாதாரண விளக்கம் என்ன சொல்லுவான்னா இந்த உலகத்தில் நீ வந்து தர்மமாக வாழ்ந்த ஆனால் சொர்க்க நல்ல உயர்ந்த ஸ்தானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நீ இறந்த பிறகு நீ தேவனாகிடுவே செத்து போன பிறகு அப்படி சொன்ன அது அர்த்தம் சொன்னால் சரி வர இல்லை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வமாக இங்கேயே கருதப்படுவான் அப்படி இவ்வுலகிலேயே வானுரையை வானிலே வாழ்கின்ற தேவர்களை போல இங்கே கருதப்படுவான் அப்படி சொல்லணும் விண்ணுலகத்தை இங்கேயே கொண்டு வந்து விண்ணுலகத்துக்கு போய் அங்கே இன்னும் அனுபவிக்க வேண்டியது இல்லை சொர்க்கத்தை தர்மமா வாழ்றவன் சொர்க்கத்தை இங்கேயே கொண்டு வந்து விடுறான்னு அர்த்தம்ட்டார் அதுக்கு ரெண்டும் ஓகே நமக்கு இது ரொம்ப இன்னும் மனசுக்கு பலமாக இருக்கும் அது போன செத்த பிளகு சிவலோகம் வைகுந்தத்தை பத்தி பேச்சில்லை ஆக இங்கேயே கிடைச்சி விடுறதப்பான்னு வைஷ்ணவியும் லோகா இகம் எங்களுக்கு மான்னா ஆதயந்தாம் எங்களுக்கு இதை கொண்டு வந்து கொடு மாதாம் நாங்கள் விரும்புகின்ற பொருளை கொடுத்து எங்களை மகிழ்விப்பீராக அதுதான் என்னுடைய தாத்யம் ஆக இந்திரனை பிரார்த்தனை பண்ணி கடைசியா இத்தனை அக்னியை பிரார்த்தனை பண்ணோம் இப்ப கடைசியா என்னன்னா இந்திரனை பிரார்த்தனை பண்ணி அதனால தானே சொல்றோம் ஓம் பூ பூஸ்வாகா அக்னே இதனோமா புவஸ்வாகா சூர்யா இதாக மருது எழுது வைதிகரமாக மருது எழுத்து புவ சுவஸ்வாகா பிரஜாபத்தை இதென்னா அப்படி சொல்லுவோம் அப்போ ஒன்று ஒன்று தேவதைகள்லாம் இருக்குது ஆ பூஸ்வாகா அக்னே இதன் நம்ம புவஸ்வாகா வாய்மா சுவஸ்வாகா சூர்யா இதனம்மா ஓம்போர்வாக பிரஜாபதனா இப்படி கர்மாலெல்லாம் பண்ணுறோம் ஆனால் அதில் ஜாஸ்தி பிரதானமாக இருக்கிறவன் இந்திரன் தான் காலப்போக்கில் வந்து இந்திரன் வந்து ஈஸ்வரனாகவே அர்த்தம் பண்ணப்பட்டான் இந்திரன் விஷ்ணு இவர்கள்லாம் யாகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தேவதைகள் இப்போ இந்த வாக்கியம் முடிஞ்சு போச்சு கோபிர் தன் தவேந்திர விஷ்ணோரனு அபிசம்வசான அபிசம்வசானஹா தேவாகா எல்லா தேவர்களும் இங்கே மண்ணுலகிலேயே விண்ணுலக வாழ்வை நான் அனுபவிப்பதற்கு அருள் புரியட்டும் அதுதான் பிரார்த்தனை நல்ல நல்ல மந்திரம் இது நமக்கு அர்த்தம் தெரியாததுனால சரியாக இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இப்போ அடுத்தது ஹோம மந்திரங்கள்லாம் வருது எல்லாம் வந்து ஹோம மந்திரம் பிரார்த்தனை இப்படி தான் இருக்கும் ஒன்று குளிக்கிறது இல்லாட்டி ஜபிக்கிறது இல்லாட்டி ஹோமம் பண்ணுறது இல்லாட்டி வேறு வேறு ஈஸ்வர ஸ்துதிகளாக தான் இருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் பாருங்கள் சாப்பிடு எல்லாம் ரொட்டீனெல்லாம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சு விடுவதில் பார்த்தா இத்தப்பரம் பாபக்ஷயார்த்தத் துவாரா அன்னகாமஸ்ய ஹோம விரும்புகின்றவன் உணவு பொருள்லாம் அதனால் பாபக்ஷயார்த்தம் அன்ன பாபக்ஷயார்த்த துவாரா அன்ன காமஸ்ய அடுத்த மந்திரத்துக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குற இதற்கு பிறகு பாபக்ஷயார்த்தம் பாபமெல்லாம் போகிறதுக்காக தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்காக அர்த்தம் பண்ணின தப்பு போகணும் புதுசாக தப்பு பண்ணாமல் இருக்கணும் இந்த ரெண்டும் அதுக்கு தான் தர்மசாஸ்திரமே இருக்குது ஆனால் பாபக்ஷயார்த்தம் அப்புறம் அன்ன காமஸ்ய நல்ல உணவுப் பொருள்னால் நமக்கு கிடைக்கணும் நமக்கு காசு கொடுத்தாலும் கடையில் கிடைக்கணுமே நல்லா அன்னகாமசிய ஹோம மந்திரான் ஆக ஹோம மந்திரங்கள்லாம் சொல்லப்படுறது பூ சம்ஸ்காராதி ஆஜிய சம்ஸ்காராந்தம் ஸோ கிரிய உத்த விதினா இந்த இதெல்லாம் சாஸ்திரம் முன்னாடி பூர்வாங்கம் எல்லாம் பண்ணுவோமே ஹோமத்துக்கு முன்னாடி இந்த பக்கம் பரிஸ்தரணம் போல இந்த இதெல்லாம் சமீத்தெல்லாம் வைக்க அதெல்லாம் ஒழுங்காக பண்ணிட்டுங்கிற அதெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு ஒழுங்க இந்த மந்திரங்களால மந்திரலிங்க இல்லாட்டி அன்னத்தொகமும் பண்ணணும் ஆஜ்யங்கிறதுக்கும் கிருத்தம் நிறைய வித்தியாசம் இருக்கு ஆஜ்யம்ங்கிறது வெண்ணைய சூரியனுக்கு முன்னால வச்சு காய்ச்சினா தான் ஆஜியம் அக்னெடுப்புல வச்சு காய்ச்சாம சூரியனுக்கு முன்னால வெளியில வச்சு காய்ச்சிரம் இல்லையா அப்படி காய்ச்சினா அக்னில நெருப்புல வச்சு காய்ச்சினா என்ன சொல்றது அப்பா அதெல்லாம் சொல்லலை இதுல காய்ச்சினா என்ன அதுல காய்ச்சினா என்ன ஆஜ்யம் நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கு இப்போ கூட எல்லாம் இப்போ பழையபடியும் சொல்கிறேன் எண்ணத்தினால எண்ணத்தினால மூளை எண்ணெல்லாம் வேலை செய்கிறதுங்க நெய் சாப்பிட்றதுனாலங்கிறான் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்கு இதுலேயும் ஒத்துக்கிறேன் நம்ம நெய் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால்ங்கிறோம் நெய் அந் நம்ம பாத்திர சுத்திக்கு நெய் விடுறோம் சாப்பிட்ற இலை இருக்கேன் இலையில் வந்து அன்னம் வைக்கிறதுக்கு முன்னால் ஒரு நெய் ஒரு தானே நெய் சுட்டுரும் அது பாத்திர சுத்திங்கிறோம் அதுக்கப்புறம் அன்னத்தை போட்டுவிட்டு அன்னத்து மேலே நெய் விடுறோம் இதுக்கப்புறம் விஷத்தில் தாளிக்கிறதுலாம் தனி என்ன அதெல்லாம் தனி அதில் இதெல்லாம் வந்து சுத்திக்காகவே வச்சுருக்கு இது வந்து இப்போ ஆயுர்வேதப்படியும் மற்றபடி சொல்கிறாங்க இது வந்து மூளை வளச்சி மூளைக்கு நல்லது நெய் சாப்பிட்றது அவ்வளோவா சாப்பிட்ணும் அப்படி நம்ம தொண்டை தொண்டை வழித்து வச்சு சாப்பிட்டா என்னன்றது உண்டு விஷ்ணு இலையிலலாம் அப்பா இப்போவும் இருக்குது இருக்குன்னு நினைக்கிறேன் அண்ணா ஃபுல்லாக நெய்யை விட்டுவிடுவாள் இப்போ ஹோத்தவ்யம் ஐயம் பிரதான யாக இதெல்லாம் சொல்றேன் இதெல்லாம் எப்படி ஹோமம் பண்ணு சொல்ற இந்த மந்திரத்தை படிப்போம் ஓம் அதே அன்னமோ இப்போ இந்த பூஹு புவஹா சுவஹா த்ரீனி பதானி அவ்வயானி இது வந்து இன்டிக்ளைனபிள் வேர்ட்ஸுங்கிறார் உடனே ஆரம்பிக்கிற போது கிராமட்டிக்கலாக சொல்கிறாரு இது வந்து அவ்வயம்னு சொன்னால் இங்கிலீஷில் இன்டிக்ளைனபிள்னு சொல்லுவோம் வேற்றுமை உருவு ஏற்காத சொற்கள் இது வந்து உங்களுக்கு வந்து ராமாகா ராமோ ராமாக மாதிரி சொல்ல முடியாது பூஹூன்னா பூஹூ தான் சஹா சஹோ சஹ அப்படின்லாம் சொல்ல முடியாது சிலனா வந்து இது அவ்யயம்னு அது இங்கிலீஷில் ஹிந்தி கிளை நெபிளுங்கிற தமிழில் வந்து வேற்றுமை உருவு ஏற்காத சொற்கள் ஆக இந்த மூணும் அவ்யய பதங்கிற புவ சுவர் பதானி அவ்வயானி திரைலோக்கிய அதிஷ்டான தேவதா வாச்சகானி மூன்று லோகத்துக்கும் அதிஷ்டான தேவதையாக இருக்கக்கூடிய சொற்கள் மூணு லோகத்துக்கும் பூலோகம் புவர்லோகம் சுவர்லோகத்துக்கு தேவதா வாச்சகானிச்ச பூஹூ பிருத்திவி அதிஷ்டான தேவதா இந்த பூமிக்கு அதிஷ்டான தேவதைக்கு பேரு பூஹூன்னு பேரு மையம் அன்னம் தத்தியா பூரன்னே பிருத்தி அக்னையே சுவாஹா அப்புறம் வந்து பிருத்திவியை சுவாஹா எனக்கு வந்து என்னன்னா நிறைய உணவுப் பொருளைக் கொடு பூமி தாயே எனக்கு நிறைய உணவை பொருள் பொருளை கொடு என்று ஹோமம் வாழ்றோம் தத்தியாதி சேஷம் சருரூபம் அன்னம் மையா அஸ்மின் ஸ்மார்த்த அக்னௌ சுவாஹாஸ்து நன்கு ஆகுதி பண்ணப்பட்டதாக ஆகட்டும் சொல்றோமே ஸ்வாகா சொன்னாக சமர்ப்பணம் பண்ணுகிறேன் அர்த்தம் இந்த நெய்யை நான் நன்றாக சமர்ப்பணம் பண்ணுகிறேன் அக்னி பகவானுக்கு இந்த நெய்யை நன்றாக சமர்ப்பணம் பண்ணுகிறேன் ஸ்வாகா ஸ்வாகா சொல்ற போது நன்றாக சமர்ப்பணம் பண்றேன் நன்றாக சமர்ப்பணம் பண்ணுறேன் என்ன நெருப்பு தெய்வத்திற்கு இதனை நன்றாக சமர்ப்பணம் செய்கின்றேன் அப்படின்னு சொல்லிகின்றே இருந்தால் எப்படி இருக்கும் தமிழில் தமிழ் வழிபாட்டில் வந்து நெருப்பு தெய்வத்திற்கு இந்த நெய்யை அதுக்கு வேறு என்ன இருக்கோ தெரியல சமர்ப்பணம் செய்கின்றேன் எப்படி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியது கஸ்மை அக்னவே ஆகையினால பூதேவி பூ பூ அப்படிங்கிற தேவத்தையானது எனக்கு நிறைய உணவுப் பொருளை கொடுக்கட்டும்னு சொல்லி ஹோமம் பண்ணுறான் ஸ்வாஹா பூஹூ ஸ்வாஹா அப்புறம் சொல்கிறார் அக்னையே இந்த பூமிக்கு அதிஷ்டிதாய பிருத்திவியாக அக்னி அதிஷ்டாத்ரீச்ச பிருத்திவிக்கும் ஹோமம் அக்னிக்கும் ஹோமம் அக்னி பகவானுக்கும் பிருத்திவி தேவதைக்கும் பூஹுங்கிற மந்திரத்தினால ஹோமம் பண்ணுறேன் எனக்கு நிறைய அன்னப்பிராப்தி ஏற்படட்டும் அப்புறம் சதுர்ச்சபர் மாதிரி பூஹு புவஹா சுவஹா இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு பூரன்னம் அக்னையே பிருத்திவியை சுவாஹா புவோன்னம் வாயவேந்தரிக்ஷாய்வாகா வாயு பகவானுக்கும் அந்தரிக்ஷ தேவதைக்கும் நமஸ்காரம் ஆகுதி பண்ணுறேன் எனக்கு நிறைய உணவுப் பொருள் கிடைக்கட்டும் சுவரன்னாதித்யாய திவே சுவாகா அப்புறம் வந்து சூரிய பகவானுக்கும் பகல் தேவத்தைக்கும் நான் இந்த ஹோமம் பண்ணுறேன் எல்லாம் தேவத்தையாக நம்ம பார்க்குறோம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது இதெல்லாம் அதிருஷ்ட ரூபம் ஆகினால திவேஸ்வாக ஆகா புவோ சுவரம் சுவஹா அன்னம் ஆதித்யாய திவேஸ்வகா மூணுலேயும் அன்னம் அன்னம்னு வர்றது அப்புறம் முடிக்கிற போதும் அன்னம் ஓம்னு சொல்கிறோம் அன்னம் ஓம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் அப்புறம் கடைசியில் முடிச்சு இந்த ஹோமம் பண்ணிவிட்டானோ இல்லையா ஹோமம் பண்ணதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் நமோ தேவேபியான்னு கிழக்க பாத்திரன்னு சொல்கிறானா தெற்க பார்த்துட்டு நமோ தேவேபியாத்யா அப்படி தெற்க பாத்திரம் இப்படி பார்த்துண்டு நமோ தேவேபியா ஓம மணி ஆயிடுச்சு அப்புறம் அன்னம் ஓம் அந்த தேவத பிரார்த்தனை பண்ணி அன்னமெல்லாம் சமருத்தியாக கிடைக்கட்டும் எனக்கு மாத்திரம் இல்லை எல்லோருக்கும் உணவு பொருள் கிடைக்கட்டும் யாரும் கஷ்டப்படக்கூடாது அதுதான் அதுதான் நம்ம தேசத்தில் அது வந்து இந்த அன்னத்துக்கு அவ்வளவு மகிமை அதை நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் அன்னம் பகு குருவீத்தான்னு ஒரு புஸ்தகம் இருக்குது அந்த பஜாஜில் போட்டிருக்கேன் பாலிடிக்ஸ் ரிசர்ச் சென்டர்ன்னு தமிழ்லையும் போட்டிருக்காது இங்கிலீஷ்லேயும் இருக்குது தமிழ்லேயும் இருக்குது நம்ம தேசத்தில் அன்னதானங்கள்லாம் எவ்வளோ சிறப்பாக நடந்தது அந்த அன்னதானத்தை வந்து எவ்வளோ தூரம் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து அவர்களுக்கு பிடிக்காமல் அதெல்லாம் வந்து நிறுத்தினா அப்போ எப்படி வந்து உற்பத்தி குறைஞ்சுது அப்போ எப்படி வந்து உணவுப் பொருள் வந்து வளராமல் குறைஞ்சுது அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணவுன்னு எப்படி வந்துது இப்படிலாம் பல விஷயங்கள் எழுதியிருக்காங்க அன்னதானம் பண்ணுறது பிடிக்கவே இல்லை பிரிட்டிஷ் பீப்புளுக்கு நம்ம தேசத்தில் அன்னதானம் பண்ணுறது அவர்களுக்கு பிடிக்கவே கிடையாது இப்போ கூட அந்த அமெரிக்காவில் அது சொன்னால் இல்லையா ஒரு நாள் எலக்ட்ரிசிட்டியெலாம் போய் அங்கங்கே எல்லோரும் ரோட்லேயே கூட படுக்க வேண்டியதாக போய்ட்டு எல்லாம் காரில் அங்கங்கே நிறுத்திவிட்டு இருக்க ஒரு கடையில் மாத்திரம் என்ன பண்ணியிருக்கான் எல்லாேருக்கும் எங்கே இருந்தாலும் வாங்கி கொடுத்துருக்கான் ஒன்று ஏன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டின்னு இந்த கார்டு கூட போட முடியாது அவன் எல்லாரையும் நம்பி எல்லாருக்கும் தானம் பண்ணியிருக்கான் அவன் இண்டியன் நீ எப்படி பண்ணேன்னா இது எங்கள் கல்ச்சர் அப்பா கஷ்ட காலத்தில் வந்து நல்ல காலத்துலேயே நாங்கள் நிறைய பண்ணணும் நாங்கள் வந்து கஷ்ட காலத்தில் இது கூட பண்ணலைன்னு சொன்னால் என்ன இருக்குது எவனும் பண்ணலை இவன் ஒருத்தன் பண்ணியிருக்கான் அடுத்த அவன் பெரிய மல்டி பிளேயர் அப்புறம் அவனுக்கு ஏகப்பட்ட ரூபா வந்து அவன் பெரிய ஆளாகிட்டான் காரணம் அந்த தானம் பண்ண புத்தி தான் இருந்தாலும் பஞ்சாபியோ என்னவோ தெரில பஞ்சாபில் இன்றைக்கும் நம்ம ஊர் நம்ம இந்தியாவிலேயே பஞ்சாப் தான் ஹாஸ்பிட்டாலிட்டியில் நம்பர் ஒன் அதுக்கப்புறம் தான் மற்றவாள்னான் ஓவர் ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கும் சிலசுமே தாங்க முடியாமல் ஓடி வரணும்னு தோணும் அப்படி அஹூஸ்வ அன்னம் ஓம் அஹ் நமோ தே மந்திரேணிமுக ஸ்வா பித்திரு மந்திரேண பித்தூச்ச உபத்திஷத்து ஸ்வா பித்திரு நமஸாதி உபச்சாரம் பூத்தை சுதா நமஸ பித் நமஸம் பண்ணுற போது நம சொல்ல சொல்றோம் பாத்திருக்கலாம் இந்த குருக்கடெல்லாம் ஹோமம் பண்ணுறது கடைசியில் பூர்ணாவதியில வவுஷட் அப்படிம்பா அப்போ வவுஷட்ங்கிறது வந்து அது வகையான நமஸ்காரம் வந்துடும் நமஸ்வாத நமஸ்வஹா ஸ்வாஹா ஸ்வதா வஷட் வவுஷட் இதெல்லாம் சதுர்த்தி அப்படின்னு சொல்லி ஒரு சூத்திரமே இருக்கு பாணினி சூத்திரம் நமஸ்வாஹா நமஹான்னு வந்தா நாலாம் வேற்றுமையோட தான் சேர்க்கணும் ராமாய நமஹா கிருஷ்ணாய நமஹா தேவியை நமஹா அதே மாதிரி ஸ்வதா வந்தான்னு அப்படிதான் சொல்லணும் பித்யா பிதாமகேபியா ஓம்ங்கிறது வந்து அனுஜ்ஞ்ச கடைசியில முடிக்கிறோம் இல்லையா ஓம்ங்கிறது வந்து ஓம்ங்கிறது அருள் புரிவீராக ஓம்ங்கிற மந்திரம் வந்து அருள் புரிவீரா அர்த்தம் பண்ணணும் ஓம் ஈஸ் இவல் டு அனுகிரகம் குவன்பது பண்ணுங்கோ அப்படிங்கிறது ஹோமம் பண்ண பிறம் பிரார்த்தனை உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் பூ அக்னே பிளிவியை சுவா அண்ணம் தாது புவ வாயவே அந்தரிஷா சுவா மகியம் அண்ணம் ததாது என்ன சுவ ஆதித்யா திவே ஸ்வ ஆதித்ய ஸ்வஹிவே தனியாக பிரியணும் ஆதித்ய ஸ்வஹ இந்த தேவத்தைகள் எங்களுக்கு அன்னத்தை கொடுக்கட்டும் ஓம் அனுகிரகம் பண்ணட்டும் அப்படி சொன்னால் புரிஞ்சுடும் அடுத்த மந்திரம் இங்க வந்து வெறும் பாபக்ஷயார்த்தம் இது ரெண்டு விதமான பாடம் இருக்கு முதல்ல இதை சொல்லணும்னு இருக்கு அப்புறம்தான் அன்னத்தை சொல்லணும்னு ஆனா இங்க நம்ம படிக்கிற ஆர்டர்ல நம்ம தேசத்துல இதுதான் ஆர்டர் அதனால அதுக்கு மாதிரி நம்ம அர்த்தம் சொல்றோம் ரெண்டும் அர்த்தம் பண்ணியிருக்காரு அவர் அதான் விசேஷம் அந்த தனியாக அது ரெண்டு சாப்டரையும் தனித்தனியா பிரிச்சு அதுக்கு விதமாக அர்த்தம் பண்ணிட்டு போயிட்டு தனியா பண்ணியிருக்க அப்ப இப்ப என்னன்னா முதல்ல வந்து பாபம் நீங்கணும்னு சொல்லி ஹோமம் மாத்திரம் இல்லை வேணும்னு ஹோமம் இப்ப அப்படி இல்லை பாபன் நீங்கினா போர் நான் முன்னால செய்த தவறுகள் மன்னிக்கப்பட வேண்டும் நான் இப்பிறவியில் செய்திருந்தாலும் முற்பிறவிகளில் நான் ஏதேனும் பாபங்கள் செய்திருந்தால் அது இப்பிரவில் அகல வேண்டும் என்பதற்காக இந்த ஹோம மந்திரங்களை சொல்லுகிறேன் அதேதான் அக்ரையே பிருத்திவியை சுவாஹா என் பாபமெல்லாம் போகட்டும் அப்புறம் வந்து வாயவே ஸ்வாஹா அந்தரிக்ஷாய புவஸ்வாகா வாயவே ஸ்வாகா ஓம் புவோ வாயவே ஸ்வாகா ஓம் புவோ அந்தரிக்ஷாய சுவாஹா நம்ம பாபமெல்லாம் போகட்டும் அதே மாதிரிதான் தேவேபியோ நமஹா பிதபஸ்வதா அப்புறம் இங்க கடைசியா முடியிற போது அக்னவோம் அக்னி பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் இந்த மூணு லோகத்துக்கும் அதிஷ்டான தேவதைகளை எல்லாம் ஸ்மரிச்சு அக்னி பகவானுக்கு இந்த ஆத்யாவுத்திய எனக்கு வாழ்க்கையில எல்லா நன்மையும் ஏற்படட்டும்னு பிரார்த்தனை பண்றேன் அக்னவோ அடுத்தது என்னன்னா இது வந்து இதே மாத்தி சொல்றது அக்னஜே சித்திவெய் சகதே சஸ்வாஹா புவோ வாஜவேரிஷா சா சுதிய சிவே மகத்தைசுவந்திரமசேஷத்திரேச்சிச்ச மஹேஜஸ் நமோதேவே பித்திரு மஹரோ அதுலேந்திரமசே திசிரியச்சோலாங் டூடே எல்லாத்திலையும் இருக்குது சந்திரமசே தி சந்திரனுக்கும் ஹோமம் திசைகளுக்கும் ஹோமம் திசா தேவத்தைகள் சந்திர தேவத்தை எல்லாத்துக்குமே ஹோமம் அதுலயும் இருக்கு அன்னத்தை சொல்ற மந்திரத்திலேயும் இருக்கு அக்னியை பிரார்த்திக்கிற மந்திரத்திலேயே இருக்கு அது சிம்பிள் அன்னமோ அக்னவோம் மகரோம் படிச்சுட்டேன் சுலபமாக புரிஞ்சு போயிடும் அதுல வந்து பூர் அன்னம் அக்னையே பிருத்தி இதுல வந்து பூர் அக்னையே பிருத்திவியைவாக இப்ப வந்து பூ பூரக்னயே சருத் சச்சா சா வந்துட்டே இருக்கும் பூரக்னயே ச ப்ரித் மகத்தே சுவாஹா வந்தாச்சு இதில் எல்லாம் கடைசியில் என்னென்னா பூஹு அக்னயே ஓம் பூஹு அக்னயே ஸ்வாஹா அப்படி வரிசையாக பண்ண வேண்டி தான் வந்து ஒரு ஒரு வாக்கியத்துலையும் மகத்து மகத்து மகத்துன்னு வர்றது இந்த சக்காரத்தில் மக மகத்து மகத்து மகத்துன்னு வர்றது இதோட பிரார்த்தனை என்னென்னா நான் நல்ல புகழோடு இருக்கணும் என் பாப்பமெல்லாம் போகணும் எனக்கு நிறைய உணவுப் பொருள் கிடைக்கணும் நான் ஒழுங்காக வாழணும் எனக்கு நல்ல கீர்த்தி ஏற்படணுங்கிற நான் மகத்தானவனாக இந்த உலகத்தில் வாழணும் அதுக்காக இந்த பிரார்த்தனை ஆக பூரக்னகேஜ பிருத்திவீச்ச மகதேஜ சுவாக இதே கருத்து தான் திரும்ப திரும்ப அதே தான் சொல்கிறேன் நானும் பிருத்திவீஸ்வகா அப்புறம் மகதேஜ்வாகா அப்புறம் வாயவே அந்தரீக்ஷாய்ச்ச மகதேஜ சுவாகா ஆதித்யாயிச்ச திவேச்ச பூர் புவ மூனை சேர்த்து மூணு சேர்த்து விடுறோம் முதல்ல பூஹூ பிரிக்கிறோம் புவஹா பிரிக்கிறோம் சுவஹான்னு பிரிக்கிறோம் கடைசியில் பூர் புவ சுவான்னு சேர்த்துக்கிறோம் பூ ஸ்வாஹா புவஸ்வாஹா சுவஸ்வாஹா ஓம் பூர் புவ சுவ சுவாஹா இந்த ஆகுதிகள்லாம் பண்ணுறோம் பண்ணிட்டு என்ன பிரார்த்தனை பண்ணுறோம்னா தேவர்களுக்கு நமஸ்காரம் பித்திருக்களுக்கு நமஸ்காரம் எனக்கு வாழ்க்கையில் நல்ல கீர்த்தி ஏற்படணும் ந முறையாக வாழ்ந்து எனக்கு நல்ல புகழ் வேண்டும் யசோஜனே சா நிஸ்வாஹா யசஸ்விசம் வாத்தியார் ஆசீர்வா பண்றோம் ஒரு ஒருத்தரும் சொல்கிறார் தேஜஸ்வி பிரம்ம வர்ச்சி சாமி தி கடைசியில் முடிக்கிற போது தேஜஸ்வியே வயசஸ்வி பிரம்ம வர்ச்சி பவதி இப்போ எத்தனை பேர் இருந்திருப்பா அந்த ஒரு வேதி கல்ச்சர் நதிக்கரையில் எங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி ஹோமங்களும் பூஜைகளும் பண்ணிண்டு ராஜாஸ்க்கு கவனிச்சு விட்டா இதே தானே வேலை காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த ஹோமம் அந்த ஹோமம் பூஜை பண்ணிகிட்டே இருக்கதான் வேறு அதனால் போர் பவசுவா மகா ஓம் மகர் மகத்வங்கிறதுக்கு எழுதுற சர்வ பூஜ்யத்துவம் எல்லோராலும் பூஜிக்கப்பட வேண்டும் என்பது இங்கே பிரார்த்தனை வார்த்த எங்களுடைய பிரார்த்தனையை ஏற்று எமக்கு அருள் புரிவீராக வழிபாடுகள் பிரார்த்தனைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு பொழிவீராக எமக்கு அனுகிரகம் பண்ணுவீராக இனி அடுத்த மந்திரத்துக்கு போறோம் அதாவது இப்ப சொல்றதுக்கு என்ன காரணம் இப்போ ஒரு ஹோமம் வரப்போறது அடுத்த ஹோமம் இதுவரைக்கும் வந்து பாபம் நீங்களும் நமக்கு அது வேணும் இது வேணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணப்பட்டது இப்போ பண்ண போகிற பிரார்த்தனை வந்து வேற விஷயம் மோக்ஷத்துக்காக பண்ணுற ஹோமங்கிற இத்தனை நேரம் கேட்ட பிரார்த்தனை எல்லாம் இந்த உலகத்தில் நம்ம சௌக்கியமாக இருக்கணும் புகழோட வாழணும் தர்மமாக வாழணுங்கிறதுக்காக இனிமேல் தர்மத்தை கடைப்பிடிச்சுட்டே இருக்கிறது என்னுடைய லட்சியம் கிடையாது தர்மத்தை என்னென்னா உலகத்தில் வந்து லட்சியம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்குது அஜ்ஞான லட்சியம் இருக்குது ஞான லட்சியம் இருக்குது இங்கே நோ எல்லோரும் பண்ணுறா நானும் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறது அஜ்யான லட்சியம் மாதிரி தான் வந்து விவரமாக இருக்கிற லட்சியம் இருக்கே இது அர்த்த இது காம இது தர்மபுருஷார்த்தம் அப்படின்னு புருஷார்த்தம் தெரிஞ்சு பண்ணுறோமே சும்மா சங்கல்பம் சொல்லிக்கிட்டே இருக்கும் தர்மார்த்த காமிய மோக்ஷதுவித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் சொல்லிகிட்டே இருக்கார் கவனிக்கணும் கவனித்து பார்த்தா தெரியும் ஆஹா அர்த்த புருஷார்த்தம் அர்த்த செக்யூரிட்டி காம புருஷார்த்தம்னால் என்ஜாய் பண்ணுறதுக்கு சுக வஸ்துக்கள்லாம் வேணுமே அதுக்கெல்லாம் வந்து காம புருஷார்த்தம்னு பேர் பூஜை ரூமு அடிக்கடி பண்ணுற ஹோமங்கள் ஜபங்கள் சந்தியாவந்தனம் இதெல்லாம் தர்ம வரும் மோட்ச புருஷார்த்தங்கிறது இப்போல்லாம் உட்காந்து படிக்கிறது சாஸ்திரத்தை எல்லாம் படித்து என்ன பரமார்த்த அப்சல்யூட் ரியாலிட்டி என்ன பரமார்த்த வஸ்து என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இது இந்த நாளுக்குள்ள தான் அடங்கும் போகிற காரெலாம் பார்த்தா எல்லாம் அர்த்த தான் ரோட்டில் அப்படின்னு ரெண்டு வடிக்க பார்த்தா அர்த்த புருஷார்த்தத்துக்காக போயின்ட்டுருக்கு எல்லா புருஷார்த்தம் ஒன்று அர்த்த புருஷார்த்தம் இல்லாட்டி காம புருஷார்த்தம் இல்லாட்டி கோவிலுக்கு போச்சுன்னா கிளாஸுக்கு போச்சுன்னு சொன்னால் மோட்ச அந்த புருஷார்த்தம் ரோடு பார்த்தா தெரிஞ்சு இந்த நாலு புருஷார்த்தத்துக்கு தான் போயின்ட்டு இருக்கேன் இதை நீங்கள் நாலு தவிர வேறு எதுவும் சொல்லவே முடியாது எல்லாத்தையும் இதில் நாளில் கொண்டு வரலாம் எல்லாரும் பண்ணுற புருஷார்த்தத்துக்கு ரெண்டு மீனிங் இருக்குது ஒரு மீனிங் வந்து கோல்னு மீனிங் இன்னொரு லட்சியம்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வந்து பிரயத்னம்னு அர்த்தம் புருஷார்த்தம்ங்கிற சப்தத்துக்கு லட்சியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு லட்சியத்தை அடையறதுக்கான பிரயத்னம்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஆஹா புருஷை அர்த்தத்தை பிராப்ததே இது புருஷார்த்தா இப்ப என்ன சொல்றாருன்னா நம்ம கிளாஸுக்கு போனா புரியவே மாட்டேங்கிறது அவர் மாயாங்கிறார் மாயாங்கிற சப்தம் வந்து அவருக்கே புரியதோ சந்தேகமா இருக்கு நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு இந்த மாயாங்கிற சப்தம் சொல்கிறார் பிரம்மன் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறார் பிரம்மங்கிறார் மாயைங்கிறார் அப்புறம் வந்து பஞ்ச ஞானேந்திரியங்கள் பஞ்ச கர்மேந்திரியங்கள் பஞ்ச பிராணன் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் பஞ்ச கோஷம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் சகுண பிரம்மன் நிர்குண பிரம்மன் நிறைய சப்தங்கள்லாம் உபயோகம் பண்ணுறார் வேதாந்தத்துக்குள்ளே நுழைஞ்சு விட்டார் இது இந்த இந்த இந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்கு அது அந்த அர்த்தத்தில் சொல்லியிருக்குங்கிறா இந்த ஒன்றும் வேண்டாம் உருவாய் அறுவாய் உளதாய் எழுதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் வெதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே இது ஒரு ஜோக்கு கிருபாந்த வரையில பார்த்தாலும் இது எவரும் ஒருத்தன் கடைசியில் கடையில் எழுதி வச்சுருந்தாங்க சாதாரண கடையான் உருவாய் அறுவாய் எழுதி வச்சிருந்தானு எதுக்குப்பா இதை எழுதி வச்சிருக்கேன்னு வருவாய் அருள்வாய் குகனே இருக்கு வருவாய் அருள்வாய் குகனே புத்தி போறது வருவாய் அருள்வாய் குகனே நம்ம ஒரு மீனிங் குருவாய் வருவாய் குகனே அருள்வாய் அப்படி அர்த்தம் பண்ண வந்து வருவாய் அருள்வாய்னா அது கிருபாந்த வரையிலே இந்த ஜோக் சொல்லியிருக்கார் அப்படி எழுதியிருக்காம்பா அது மாதிரி இங்கே எதுக்கு இந்த ஹோம மந்திரன்னு சொன்னால் ஞானம் பெறத்துக்கு இடைஞ்சலாக இருக்கும் நிறைய வேதாந்தம் படிக்கணும்னா அதுக்கு நிறைய ஏகாகிரதை வேணும் லௌகிக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு மனசுக்கு ஏகாகிரதை வேண்டி அப்படி இருக்கிற போது ரொம்ப ஸ்தூலமான விஷயங்களுக்கே ஏகாகிரதை தேவைப்படுறதுன்னா நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வுன்னு சொல்லப்படுற அந்த விஷயத்துக்கு எவ்வளவு தூரம் நமக்கு ஏகாக்கிரதை வாணும் அதுக்கு இடைஞ்சல் நிறைய வரும் அதெல்லாம் போகட்டும்னு சொல்லி அதிருஷ்டமாக தான் பிரார்த்தனை பண்ண முடியும் எதனால நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட ஏன் நமக்கு படிக்க முடியல அப்படின்னா ஏகாகிரதை ஏன் வரலனா ஏதோ பாபம் இடைஞ்சல் பண்ணுறது ஏதோ ஜென்மாந்திரத்தில் பாபம் பண்ணியிருக்கோம் அதனால தான் நம்ம ஆசைப்பட்டாலும் இதை போக முடியல இதை அடைய முடியல சரி அதுக்கு என்ன பண்ணுறதுண்ணா ஒரு ஹோமம் இருக்குதுன்னு இந்த ஹோமத்தை பொண்ணுன்னு பாகினோ அக்ன ஸ்வாஹா பாகினோ விஸ்வவேதசே ஸ்வாஹா யக்னம் பாஹி விபாவசோ ஸ்வாஹா சர்வம் பாஹி சதக்கிரதோ ஸ்வாஹா அக்ன ஏனசே ஏனசஹான்னு சொன்னால் ஞானத்தை அடையறத்துக்கு இருக்கிற விஷயங்கள்னு அர்த்தம் நான் வந்து விஸ்டம் வேணும் எனக்கு சொன்ன கம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ்னா அது மாதிரி நம்ம பண்ணுற தப்புனால நமக்கு அனுபவங்கள் ஏற்படுறது அனுபவத்தினால நமக்கு ஜானம் ஏற்படுறது சும்மா அது வேற விஷயம் ஏனசஹாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா இந்த ஞானம் வந்து அடையறத்துக்கு இடைஞ்சலா இருக்கிற ஏதோ ஒரு பாபம் அந்த பாபத்தை ஏனசா ஹே அக்னே எங்களை ஞானத்துக்கு இடைஞ்சலா இருக்கிற பாபங்களை போக்குறதுக்காக அக்னி பகவானுக்கு இது பண்றேன் எங்களை எப்படி காப்பாற்றணும்னா நாங்க வேதாந்தம் படிச்சா படிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் பாகினோ விஸ்வவேதே சுவாஹா பாகிங்கிறது ரக்ஷன் விஸ்வவேதே விஸ்வவேதசேனா எல்லாம் தெரிஞ்சிருக்கார் அதனால கிருத்ஸ் ஏனசேங்கிறது பாபம் போறதுக்காக அக்னிக்கு பண்றோம் சுவாஹா விஸ்வவேதசேங்கிறதுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஹோமம் பண்றோம் சித்தார்த்தம் முழுமையாக தத்துவ ஞானத்தை பெறுவதற்காக இந்த ஹோமம் பண்ணுகிறோம் எங்களுக்கு அந்த ஞானத்தை தத் சாதன சம்பாத அதாவது எல்லா சாஸ்திரத்தையும் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு அதுக்காக இந்த ஹோமம் பண்றோம் அப்புறம் வந்து விபாவசோஸ்வா பாகினோ விஸ்வவேதசே ஸ்வாஹ அப்புறம் பாஹி விபாவசோ ரெண்டு அர்த்தம் சொல்ற விசேஷ பானம் தீப்தி விபா வார்த்தக்கு பணம் அர்த்தம் பணம் அர்த்தம் நல்ல அறிவை கொடுத்து பிரகாசப்படுத்தி நமக்கு வாழ்க்கையில செல்வத்தை எல்லாம் கொடுக்கறதுனால விபாவசோன்னு அக்னிக்கு பிரார்த்தனை எல்லா வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்கறதுனால விபாவசு யஜ்யங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொல்றாருன்னா இன்னும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற கியூரியாசிட்டியை நல்லா கொடு யஜங்கிறது எப்படிதான் அர்த்தம் விபிதுஷா ஹேத்துத்வேன அஸ்மான் இன்னும் நன்னா தெரிஞ்சுக்கணும் இன்னும் இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் நுனிப்பு மேயப்படாது இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும்னு எங்களுக்கு எண்ணம் வரணும் அதுக்காக இந்த ஆகுதியை பண்ணுறோம் ஏன்னா வேற ஏதாவது நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வந்துடுமே வேற எங்கேயா மனசு போயிடும் அப்படி போகக்கூடாது அதுக்கு நீ தான் பண்ணணும் மனசு கண்ட விஷயங்களுக்கெல்லாம் போகாமல் நீ எங்களுக்கு பண்ணணும் செல்வத்தை அள்ளித்தரும் இப்படி சொல்லணும் செல்வத்தை அள்ளித்தரும் அக்னியே உண்மையை உணர்கின்ற ஆற்றலை எமக்கு அருள்வீராக மேலும் மேலும் ஆராய்ந்து நுணுகி ஆராய்ந்து நுண்மையாக ஆராய்ந்து நுண்மான் நுழை புலம்பர் வள்ளுவர் அப்படி நுண்மான் நுழை புலமாக இருந்து நாங்கள் உண்மையை உணர்வதற்கு எங்களுக்கு அருள் புரிவீராக அது மாத்திரமில்லை நாங்கள் படிச்சு முடிக்கிறது இடைஞ்சல் இல்லாம போகணும் நர்விக்ரேன சமாப்தி நீத்வா பாலைய எந்த விதமான இல்லாம நிர்விக்னமாக எங்களது சாஸ்திர அத்தியனம் நடக்கணும் அதுக்கு தான் சஹனாவ சஹனவ் புனத்து சஹ வீரியம் கரவா வகை சஹவீரியம் கரவா வகைன்னா நீங்களும் சரியாக சொல்லித்தரணும் நாங்களும் சரியாக புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் சஹவீரியம் கரவா வகை நவு அதீதம் தேஜஸ்வி அஸ்து நம்ம படிக்கிற படிப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்கணும் அடுத்தவாளுக்கு நான் சொல்லித்தர்றதுக்குள்ளே சக்தியோடு இருக்கணும்னு அர்த்தம் சர்வம் பாஹி சதக்கிரதோ சுவாஹா சர்வம் பாஹி அதுக்கு அழகா சொல் சர்வங்கிறது ஞான சாதனம் குரு சாஸ்திராதிக்கம் எங்களுக்கு வந்து ஞான சாதனமாக இருக்கிற குரு கிடைக்கணும் சாஸ்திரம் கிடைக்கணும் சர்வம் பாஹி சதக்கரதோ சுவாஹா நல்ல சாஸ்திரங்கள் கிடைச்சி நாங்கள் ஞானத்தை அடையறத்துக்கு ஹே சதக்கிரதோ எத்தனை நூற்றுக்கணக்கான யாகங்களையெல்லாம் பெறுகின்றவனே எல்லா யாகமும் அவருக்குத்தானே அக்னின் தூதம் அக்னின் தூதம் தூதம் தேவ தூதம் அக்னி விரணிமகே தேவர்களுக்கு தூதனாக இருக்கின்ற அக்னியை நாங்கள் தேர்ந்தெடுக்கின்றோம் அதுதான் அர்த்தம் அதுக்கு அக்னின் தூதம் விரணிமஹே ஹோதாரம் விஸ்வவேதசம் உலகத்தையெல்லாம் அறியும்படி செய்யக்கூடியவர் நம்முடைய ஹோமத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர் அஸ்ய யஜ சுக்ரூம் படிச்சிருப்போம் சூரிய நமஸ்காரத்திலே வந்து சர்வம் பாஹிஸ்வாஹா அடுத்தது பாஹினோ அக்னேஜ பாஹ்யா திருத்தி இது என்னன்னு கேட்டா ருக்வேதத்தை கொடுத்து எங்களுக்கு பண்ணு எஜிர்வேதத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணு சாமவேதத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணு அதரோண வேதத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணு எங்களுடைய வாக்கு எப்பவுமே ஸ்பஷ்டமா தெளிவா இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணு பாஹி கீர்பிஹி கீர்பிஹின்னு சொன்ன வாக்கு கீஹி கிரவ் கிரகா கீர் வாணிம்போம் சம்ஸ்கிருதத்தை ஆகையினால கிரங்குற வார்த்தைக்கு சொல்லுன்னு அர்த்தம் கிரஹா அக்னா விஷ்ணு சஜோஷ சேமாவர்தந்து வாங்கிரா கிரகான்னு சொன்ன சொற்கள்னு அர்த்தம் எங்களுக்கு நல்ல சொற்கள்னா வரணும் எங்கள் வாயில் நல்ல வார்த்தைகள்னால் ஆஹ ஏ ஹே அக்னே நக எங்களுக்கு ஏகையா பாகி ரிக்வே ஏக்கமான ஒன்றாகி ரிக்வேதத்தை கொடுத்து காப்பாற்று ரெண்டாகி யஜுர்வேதம்ங்கிற ரிக்வேத லட்சணையா கிரா அஸ்மாள் பாஹி ததர்த்தம் இது ஆஜ்யம் துபியம் ஸ்வாஹா அதுக்காக நாங்கள் இந்த ஆகுதியை பண்ணுறோம் அதில் இல்லை கடைசியில் நாளுக்கு இருக்குது ஆஹ் ஸ்வாஹா சப்தாக அனுஷஜத்தை ஸ்வாஹாங்கிறது எல்லாத்திலையும் சேர்த்துக்கணுங்கிற உதப்பி திவித்தீயா யஜுர்வேத ரூபா கிரா அஸ்மா திருத்தீயா சாமவேதாத்மிக்கையா கிரா ஊர்தம் அன்னம் அன்னரசம் பாஹி ஊர்ஜம்னு இருக்கு இல்லையா பாக்யூர்ஜம்னு இருக்கு அங்கே பாஹுதன்னு சொன்னார் பாக்யூர்ஜம்ங்கிறதுக்கு ஊர்ஜம்ங்கிறதுக்கு ஊர்ஜம் வகந்தீஹி அமர்த்தம் தற்போம் பண்றோம் ஆஹ் ஊர்ஜம்னு சொன்னால் அன்னத்தையும் கொடு இதெல்லாம் படிக்கணும்னா சாப்பாடு வேணுமே அதனால அன்னத்தையும் கொடு அன்ன பிரார்த்தனை நிறைய இடத்துல வேதம் முழுக்க அன்னமயன்தான் அண்ணன் பிராணன் இவாட உபாசனை பண்ணாமல் ஒன்றுமே கிடையாது அன்னத்தையும் பிராணனையும் உபாசனை பண்ணாமல் கிடையவே கிடையாது ய அண்ணணு அண்ணுந்தமுஜீவா மாஹு அண்ணம் ப்ரணோ ஜலசம் வதந்தி அன்னமா பிரஜனம் பிரஜாஹம் மோகம் அன் விந்த அப்பச்சேத்த சத்தம் பவீமி வதயித் சமணம் புஷியத்த நோசா கேவாதி கேவாதி முட்டாண தானே சாப்பூவ நிச்சயமா சொல்கிறேன் அவன் அழிஞ்சு போவாங்கிறது வேறணும் சத்யம் பிரவீமி வதயத் சதசிய நாரி புஷ்யதி நோ அன்னத்த பிறருக்கு பகிர்ந்து கொடுக்காமல் வாழ்கிறவருக்கு வாழ்க்கையில் உபகாரமே கிடையாது நோ கேவலாகோ பவதி கேவலாதி அவன் தன்னுடைய பாவத்தை தானே சாப்பிடுகிறான் அப்படிங்கிற வேத கீதையிலே வருது இதெல்லாம் அகம் புஞ்சத்தேங்கிறார் கிருஷ்ணன் இது மாதிரி அன்னதானத்தை வேதம் வந்து அவ்வளோ சொல்கிறது அன்னதானத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது கிடைச்ச இடமெல்லாம் அன்னதானந்தான் நம்மளாவது இந்த சாப்பிட்ற போது சொல்கிற மந்திரங்கள்லாம் குறைவு பிரம்ம இது மாதிரி தான் ரெண்டு மூணு சொல்கிறோம் சாம வேதத்தில் மாத்திரம் சொல்லி முடிக்கிறதுக்கு முக்கால் மணி நேரம் ஆகிடும் அவ்வளோ மந்திரங்கள் இருக்கு இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்கிற மந்திரங்கள் சாம வேதத்தை தான் அதிகம் அவள் வந்து நம்ம அந்த பிரம்மமேதுமாம் பிரம்ம மேதையா பிரம்ம மேதவா சொல்லிவிட்டு சகனாவத்தை சொல்லிவிட்டால் முடிஞ்சு போயிடும் சாமவேதைகளுக்கு மாத்திரம் ரொம்ப பெருசு அவள் ஆவணி வட்டும் பெருசு நாலு மணி நேரம் ஆகிடும் நம்ம முக்கிய முக்கிய ஹோமமெல்லாம் பண்ணாலும் ஒன்றே நாலு மணி நேரத்துக்கு போகாது அழை முடியாது நம்ம இங்கே அங்கேயும் நின்று நின்று நேரத்தை போக்கலாமே தவிர தர்ப்பணமே ஒம்பதுதான் இருக்குது நானூறு தர்ப்பணம் இருக்கு அவளுக்கு எல்லாத்தையும் மூணு மூணு பேரும் பிரம்மா திருப்பிரம்மா திருப்பியத்து பிரம்மா திருப்பியூ அக்னிஸ்திருபியத்து அக்னிஸ்திருப்தது அக்னிஸ்திருப்பியூ பண்ணிண்டேர்கள் வேதானாம் சாமவேதோஸ்மி நுட்டர் வேதங்களுள் நான் சாமவேதமாக இருக்கிறேன் எல்லா வேதும் முக்கியத்துவம் இருக்கேன் அதுக்கு ஒரு விசேஷம் சபாஹிஷ்சி வசோஸ்வாஹ இந்த ரிக்கஜஸ் சாம அத்தர்மணத்தை நான்கு வேதங்களையும் நன்றாக கற்பதற்கான அருளை பொழிவீராக அதுதான் கருத்தம் நான்கு வேதங்களையும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் நல்லா வேதத்தையும் படிக்கணும் சிதம்பரத்தில் இப்போ பரமேஸ்வர தீக்ஷிதர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் இங்கே வந்திருக்காரா தெரியல எல்லா இடத்துக்கும் போகிறாரு இன்னொரு என்ன பண்ணார் இப்போ என்னை பார்த்தார் நாலு வேதம் படிச்சிருக்காரு நாலு வேதத்துக்கு தேனியில் கூட வந்து பையங்கள்லாம் வந்து பாராயணம் பண்ண ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க வேதம் சொல்கிறதுனா கேட்டுட்டே இருக்கும்போது இந்த மாதிரி சும்மா தேவையில்லாத கச்ச குச்சா சத்தமெல்லாம் இல்லை ரொம்ப சீராக முறையாக சொல்லுகிறார் ஆக சதுர்வேத அத்தியாயன பிரார்த்தனா அதுதான் இந்த மந்திரத்தோட தாத்பரியம் என்ன சதுர்வேதத்தையும் நன்னாக அத்தியனம் பண்ணணும் நான்கு வேதங்களுடைய அர்த்தங்களையும் நன்றாக தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற பிரார்த்தனை அடுத்தது என்னென்னா எல்லா வேதத்தையும் படிக்கிறதுக்கு எனக்கு சக்தி வரணுமே அந்த சக்திக்கு ஒரு ஜபம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய அதே சமயம் எல்லா வேதங்களையும் படிக்கக்கூடிய வேதம் படிக்கிறதுனா வெறும் புஸ்தகம் இல்லை எல்லாம் ஞாபகத்தில் இருக்கணும் ஆக எல்லாம் வந்து அந்தக்கரணத்தில் விற்பி ரூபமாக இருக்கணும் அதுதான் நம்ம பிரார்த்தனை அதுக்காக ஒரு மந்திரம் யந்திரூபி புரோபிந்தோ ஜேஷ்ட்ரியா ஜருசோ நமோ தேவாத் ஓம் தினமும் காயத்ரி எல்லாம் ஜபிச்சுட்டு இதை வந்து ஒரு நூத்தி ஜபிக்கணும் எங்களுக்குலாம் பதினாறு தடவை சொல்லி நமஸ்காரம் பண்ண சொல்லுவார் அது வந்து எது வரைக்கும்னா ஸ்ருத்தம்மே கோபாய் தைத்திரியத்தில் அந்த சீக்ஷாவல்லி சீக்ஷாவல்லியில் எஸ் சந்தசாம் ரிஷபோ விஸ்வரூபகா சொல்லி அப்புறம் வந்து அதுலேருந்து ஸ்ருத்தம்மே கோபாய இருக்கு இல்லையா அது வரைக்கும் உள்ள வாக்கியத்தை சொல்லி பதினாறு தடவை நமஸ்காரம் பண்ண சொல்லுவாள் கிழக்க பார்த்து சமிதாதானம் முடிஞ்ச பிறகு சந்தியாவந்தனம் பண்ணி சமிதாதானம் பண்ண பிறகு கிழக்கை பார்த்து நின்றுட்டு பதினாறு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி நமஸ்காரம் பண்ண சொல்லுவாள் அதுக்கப்புறம் வந்து பிரதட்சிணம் பண்ணிட்டு சுப்பிரமணிய பூஜை சொல்லணும் சுப்பிரமணிய பிரதக்ஷிணம் பண்ணிட்டு அங்கே பாடசாலைக்குள்ளே ஒரு கோவில் அந்த மயில் வெளியில் இருக்கும் முருகன் உள்ளே இருக்கும் மயிலை விடாமல் சுற்றி சுற்றி சதாபால ரூபா பி விக்கிர த்ரிகன் த்ரி அதை சொல்லிட்டு என்ன இது நினைச்சி பார்த்தா ரீகலக்ட் பண்ணாலே இவ்வளோ ஆனந்தமாக இருக்குது பண்ணுறதெல்லாம் அப்போ பண்ணவோ எப்படி இருந்தோ தெரியாது ஆ ஞான பிரதிபாதக கிருத்ண வேதாந்த பிராப்திகாமேன ஜப்பியம் மந்திரமாக ரெண்டு சொல்கிற அதாவது வேதாத்தியனம் பண்றது மாத்திரமில்லை ஞானம் அடையணும் வேதாந்தத்தோட அர்த்தம் எல்லாம் புரியணுங்கிறதுக்காக பண்ற ஜப்பங்கிற இது ஜப்ப மந்திரம் ஓம்காரம் ஓங்கிரதா எல்லா மந்திரத்துக்கும் முதல் மந்திரம் ஆதி மந்திரமும் ஓம்தான் ஓம்காரம் தான் மந்திரமும் ஓங்காரம்தான் கடைசியில முடிக்கிற அந்திம மந்திரமும் ஓங்காரம்தான் ஓங்காரம் தான் அகார உக்காரம் அகார ரூபமா சர்வ வேதங்களையும் வியாபிச்சிருக்கு ஏகாட்சம் பிரம்ம ஆகையினால எல்லா வேதங்களையும் வியாபிச்சிருக்கிறது ஓங்காரம் அதை பார்த்து அட்ரெஸ் பண்ற எஸ் சந்தசாம் ரிஷபஹா விஸ்வரூபா விஸ்வரூபான்னு சொன்னா அந்த உலகம் வேதம் முழுக்க வியாபிச்சிருக்கிறது ஓங்காரம் ஓங்காரமே விஸ்வரூபம் எடுக்கிறது இத்தனை மந்திரங்களாக இருக்குது அது இதுதான் உயர்ந்தது இந்த மந்திரம் தான் சந்தசாம் ரிஷபகான்னு சொல்லியிருக்கு சந்தசாம்னா மந்திரங்களுள் ஏகாட்சர மந்திரம் இது வேத மந்திரம் ஓம்ங்கிறது வேத மந்திரம் அது நல்லா சொல்லப்படாதுங்கிறது ஓங்காரத்தை சொல்லப்படாது அது சொல்கிறதுக்கு முறை இருக்குது ஏன்னா அதுக்கு வேறு மாத்ரா காலம் இருக்கு ஓ மூணு மாத்திரை மூணு மாத்திரை சொன்னோம் ஓ சில புஸ்தகத்தில் எழுதியிருப்பாள் ஓம் போட்டு பக்கத்தில் ஒரு மூணு போட்டு இம் போட்டிருப்பா அப்போ என்ன ஓ மூணு மாத்திரை சன்னியாசிகளுக்கு நாலு மாத்திரை இந்த ஜாகிர சப்ன சுத்தி துரியம்ங்கிறதுனால சன்னியாசிகளுக்கு நாலு மாத்திரை கிரகஸ்தர்களுக்கு மற்ற எல்லாருக்குமே மூணு மாத்திரை ஆகாலம் இப்போ சொல்கிறதுலாம் வந்து இன்னும் ஏப்ப விடுற மாதிரி இருக்குது அது ஓல நிறைய பேர் இப்படி சொல்கிறேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது ஓ அவ்வளோதான் அதுக்கு மேலே தேவையில்லை ரொம்ப நேரம் வந்து இந்த சில பேர்லாம் ஆரம்பிக்கிறவங்க ஓ யார் முடிக்கிறோம் தெரியாது தெரியணுமே எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு கணக்கு வச்சுட்டுருக்கணுமே கணக்கு இருக்காது சொல்லிகிட்டே இருப்பா அது ரொம்ப நேரம் ஆகும் தான் கூட ூபத்துக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய வேதம் அப்படி சொல்லுவோம் வேதத்தை முழுக்க வியாபிச்சிருக்க சந்தோபியா பிராதுங்கிற வேதங்களின் முன்னால் தோன்றியது முதல்ல சொல்லப்பட்டிருக்குங்கிறதுக்கு நிறைய சொல்றார் சச்சாகும் சிக்கியா இதுல சொல்லப்படுறவன் இந்திரன் இந்திரனா கடவுள் அர்த்தம் இந்திரன் அர்த்தம் பண்ணப்படாது கடவுள் பரமேஸ்வரன் பரமாத்மா சச்சாகும் புரோச்ச உபநிஷது இந்த கடவுளை அடியும் அடையும் வழியை அருளி செய்தார் முன்னால் படைப்பின் துவக்கத்தில் அருளி செய்தார் ஆகவே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்திரியாய ஜேஷ்டா நம்முடைய இந்திரியங்களுக்கெல்லாம் இந்தியிருக்கார் இந்திய ஞானம் விளங்குவதற்காக மெய்ப்பொருளை நாம் உணர வேண்டும் என்பதற்காக சொல்லி கொடுத்தார் நமக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று முன்னாள் ஜேஷ்டன்னா உலகத்துக்கெல்லாம் மூத்தவர் அந்த கடவுள் இதை சொல்லி கொடுத்தார் சிக்கியிருக்கு என்னம் நல்லவர்களால் மட்டுமே அடையத்தக்க அந்த கடவுள் நல்லோர்களால் மட்டுமே அடையத்தக்க அந்த கடவுள் ஆதி காலத்தில் கடவுளை அடையும் மார்கத்தை அவர் அருளி செய்தார்பதேசம் பண்ணினார் நம்முடைய நன்மைக்காக உபதேசம் பண்ணினார் ரிஷிப்பியோ நமஹா ரிஷிகளுக்காக உபதேசம் ரிஷிகளுக்கு சொல்லிக் கொடுத்தார் ரிஷிப்போ நமஹா தேவேபியோ நமஹா பிதிருபியா பூர் புவ சுவஹா சந்த ஓம் நம் அனைவருக்கும் வேதத்தாயின் அருள் நன்றாக கிடைக்கட்டும் எல்லாருக்கும் ரிஷிகளுக்கு நமஸ்காரம் தேவர்களுக்கு நமஸ்காரா ரிஷிகள் தானே இத்தனை வருஷமும் அதை மந்திரங்களை எல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அன்வை தபசா ஸ்ரமேண தேவாக அன்வை சன் ரிஷிகளெல்லாம் வந்து தபஸனால் ஸ்ரமப்பட்டு இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும் இந்த மந்திரம் முழுக்க என்னென்னா வேதத்தை நன்றாக படிக்கிறதுக்கு நமக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்கட்டும்ங்கிற ஜபம் வேதம் மாத்திரமில்லை வேதம் வேதாந்தம் ஆனால் முக்கியமாக அவர் வேதாந்தத்தை ஞாபகம் வச்சுன்னு பேசுகிறார் அப்படி தான் கோட் பண்ணுற எழுதியிருக்கார் வித்யாராயண சுவாமி ஆக இதோட இது முடிகிறது ஆனால் வேதம் படித்தா மாத்திரம் போருமான்னா இன்னும் அஞ்சு நிமிஷம் இருக்குது வேதம் படித்தா மாத்திரம் போருமான் படித்தது மறக்கப்படாதே படித்தது மறக்கக்கூடாது இல்லாட்டியும் திருவள்ளுவர் வந்து அதுக்கு மாதிரி ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார் ஒழுக்கம் உடைமையில சொல்லும் பொழுது மரப்பினும் ஓத்துக் குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும்னர் ஓத்து மரப்பினும் ஓத்துன வேதம் கேரளாவிலாம் வேதம் ஓதணும் சொல்ல மாட்டான் ஓத்தூத்து மரப்பினும்னு சொன்னால் வேதம் மரப்பினும் குழலாகும் மறுபடியும் வேதத்தை மறந்தா கூட திரும்பவும் ரீகலக்ட் பண்ணி விடலாம் ஆனால் கேரக்டர் போயிடுத்து ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற திருவிழுவர் ஆக ஓத்து மரப்பினும் குடலாகும் பிற பார்ப்பான் அது பார்ப்பான்னு போட்ட பிறப்புழுக்கம்னு பிறப்பு ஒழுக்கம் குன்ற கெடும் கெடும்ன்னு சொன்னா சமுதாயமே கெட்டுப்போகுமா அப்படி அப்ப அதுல ரெண்டு அர்த்தம் இருக்குண்ணா பார்ப்பானுக்கு ரெண்டு இருக்கு வேதம் படிக்கிறதுன்னு ஒண்ணு ஒழுக்கமா இருக்கிறதுன்னு ஒண்ணு வேதத்தை மறந்தா கூட மறக்க கூடாது மரப்பினும் அதுவும் உண்மை தொகை வேறு மறக்க கூடாது ஒருவேளை மறந்தா கூட ரீகலெக்ட் பண்ணி விடலாம் நீ படிச்சதை மறந்துட்டியான ரீகலெக்ட் பண்ணி ஆனா ஒழுக்கம் போயிடுத்துனா எப்படிப்பா அதை திரும்ப கொண்டு வர்றது போனது போனது தானே அப்படி சொன்னார் வள்ளுவர் அவர் இங்கேயும் வந்து வேதத்தை மறக்காம இருக்கிறதுக்கு ஒரு ஜபம் நம்ம பிரம்மனே தாரணம் இது ஒரு மந்திரம் இந்த மந்திரம் வந்து இதுவும் சொல்லிக் கொடுப்பா இதுவும் சொல்லி ஆகணும் பிரம்மனே நமஹா பிரம்மனே நமஹத்துக்கு நமஸ்காரம் வேதத்தை அனுகிரகம் பண்ண கடவுளுக்கு நமஸ்காரம் மே தாரணம் படிச்ச வேதம் எங்கிட்ட இருக்கட்டும் இதெல்லாம் என்ன இன்றைக்கி இந்த லைப்ரரியில் மைக்ரோ ஃபிலிம்ங்கிறான் பழைய புஸ்தகங்கிறான் ஆயிரத்தி எட்நூற்றி இதில் வந்ததை பெருசாக சொல்லிகிட்டு பதானந்த மாலை அப்படி சொல்லிகிட்டு இருக்கா இத்தனை இந்த வருஷத்தில் வெளியிட்டது அப்படி சொல்லி குறைஞ்சது ஒரு இரநூறு வருஷம் கூட இல்லை இரநூத்தி முந்நூறு வருஷம் கூட இல்லை அதுக்கு இவ்வளோ மகித்துவம் இருக்குது அது கிடச்சி அந்த புஸ்தகம் இருக்குது ஆனால் தொட்டால் அப்பளம் ஆயிடும் அதனால் நீங்கள் எல்லோரும் அதை வந்து பார்க்க முடியாது மைக்ரோ ஃபிலிம் வழியாக பாருங்கள் நேற்றுக்கு படித்தோம் நேற்றுக்கு டிவியில் பார்த்தோம் பொது நூலகம் ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னான் இது பாருங்க அது வந்து வேதத்தில் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு கர்ப்பிணி பெண்கள் எப்படி கர்ப்பத்தை ரொம்ப பாதுகாப்பாக காப்பாற்றுறாளோ அப்படி பிராமணம் வேதத்தை காப்பாத்துறான்னு எப்படி சொல்லுங்க அது வந்து கர்ப்பைவ சுபுர்த்தோ கர்ப்பிணி பிகி அது மாதிரி வந்து இந்த வேதங்களை காப்பாற்றின் இருக்காங்க இன்னைக்கு வேதம் இருக்குன்னா புஸ்தகத்திலேயே இருக்கு புஸ்தகத்தை வச்சுனா என்ன பண்ணுறது ஏதோ பேருக்கு தான் புஸ்தகம் சப்போர்ட்டுக்கு தான் ஆ உங்களுக்கு சொன்னேன்னா தெரியாது காசியில லெட்டரை படிக்கிறது பார்க்கணும்னு சொல்கிற குரூப் ஒன்று இருக்குது ஆமாம் ஆனால் லட்சக்கணக்கான ஸ்லோகங்களை மனப்பாடமாக வச்சுருக்கான் மகாபாரத்தை ஒப்பிக்கிறான் ஆமாம் அவன் என்ன சொல்கிறான் லெட்டர்லாம் படிச்சு விட்டா அந்த மெம்மரி பவர் போயிடும் ஆ நம்மளான புஸ்தகம் பார்த்தே படிக்க முடியல இந்த பக்கம் அந்த பக்கம் தடுமாறின் எப்படி இருக்குது பாருங்கள் உண்மை இன்னைக்கு இருக்குது அதுதான் ஆச்சரியம் இந்த காலத்துலையும் என்னெல்லாமோ இத்தனையோ விதமான கஷ்டங்கள் எல்லாம் பார்த்தும் கூட இந்த காலத்திலையும் இருக்குதுன்னு சொன்னால் ஸ்கிரிப்டை படிக்கப்படாது படித்தா அது பார்ப்போம்னா அதுதான் நம்ம சொல்கிறோம் அக்ஷதாபியாசம் அக்ஷதாபியாசம் வைத்தியகர்மாவே கிடையாது தெரியுமோ நம்ம இதை வச்சுட்டு இருக்கோம் இப்போது அக்ஷராபியாசம் சொல்லிட்டு இருக்கோமே எழுத்தை பத்தி சொல்லிட்டு இருக்கோமே அந்த எழுத்தோட ஒலிதான் வந்து அக்ஷரமே தவிர லெட்டர் இல்லை வரி வடிவம் இல்லை ஒலி வடிவம் தான் அக்ஷரம் அதில் ஒலி வடிவத்துக்கு தான் முக்கியத்துவம் அதனாலதான் எழுதாமறையினார் அபிராமி பட்டர் எழுதாமறையின்னு விட்டார் எழுதாமறையின் பொருளே அப்படிதான் சொல்றார் அபிராமி பட்டர் அம்பாலை பார்த்து இப்போ எப்படின்னா நமக்கு புஸ்தகம் படித்தாலும் சொல்லி காப்பாற்றினா போறோங்கிற லெவலில் இருக்கும் அதோட எப்படி கீழே போயிருக்கு பாருங்க நமோ பிரம்மனே படித்ததெல்லாம் ஞாபகத்தில் இருக்கட்டும் அநிராகரணம் தாரயிதா பூயாசம் அநிராகரணம்னு சொன்னாக்கரணம்னா மரணம் மறதி வராமல் இருக்கும் வண்ணம் நான் படித்ததெல்லாம் என்னிடத்தில் இருக்கட்டும் அமுஷ்யங்கிறதுக்கு இல்லையா மந்திரத்தில் இவ்வாறு பிரார்த்திக்கின்ற எனக்கு கருணயோகோஸ்ருதம் நான் வந்து என் காதால கேட்டது குருநாதரிடத்திலருந்து கேட்டதெல்லாம் எதெல்லாம் கேட்டிருக்கோமோ அதெல்லாம் அழிச்சுடாதே மாச்சியோடம் மாச்சியோடம்னு சொன்னா அழித்து விடாதே குருநாதரிடமிருந்து நான் கேட்ட நல்ல விஷயங்களை என் உள்ளத்திலிருந்து அழித்து விடாதே அப்படின்னு பிரார்த்தனை மமாமுஷ்ய அமுஷ்ய அவர் என்ன பிரார்த்திக்கின்ற எனக்கு தமிழில் சொல்லணும்னா தூய தமிழில் சொல்லணும்னா இப்படி சொல்லணும் இறைவா உன்னை வணங்குகிறேன் நான் கற்றது அனைத்தும் என் உள்ளத்தில் நிலைத்திருக்கட்டும் மறவாதாமல் இருக்கும் வண்ணம் என் உள்ளத்தில் நிலைத்திருக்கட்டும் திரும்ப வருகிற சொல்றான் நிலைத்திருக்கட்டும் இவ்வாறு பிரார்த்திக்கின்ற எனக்கு பெரியோர்களிடமிருந்து கேட்ட நல்ல விஷயங்கள் ஒருபொழுதும் என்னை விட்டு அகலாதிருக்க நீர் அருள் புரிவீராக அப்படிங்கிறதான் பிரார்த்தனை ஆமானு விடுத்த முடிஞ்சு விழுத்து மாமா முஷ்ய ஓம் அடுத்தது இதுக்கு மன ஒருமுகப்பாடு வேணும் மன ஒருமுகப்பாட்டை எது கொடுக்கும்னு சொல்கிறது அடுத்த மந்திரம் ருதன் தபாங்கிறதுக்கு தபஸுங்கிற சப்தத்துக்கு மன ஒருமுகப்பாடுன்னு அர்த்தம் இந்த காண்டெக்டில் மனசஷ்ட இந்திரிய ஐக்காகிரியம் பரமம் தபா ஆகையினால் வேதம் படிக்கிறதுக்கு ரொம்ப தேவை கான்சென்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் வேணும்னு ஒரு ப்ரேயர் மறக்கக்கூடாதுன்னு ஒரு ப்ரேயர் எப்படிலாம் இருக்கு பாருங்கள் மறக்கக்கூடாது கான்சென்ட்ரேஷன் வேணும் சொன்னால் போகிறோம் இது அடுத்த நாள் இது பிரசித்தமாகிடும் ஆகையனால வந்து கான்சென்ட்ரேஷன் பிரேயர் அடுத்தது நாளைக்கு பார்ப்போம் ஓம் சகனாம சஹன்தூ சஹ வீர் ओम शांति शांति शांति ஹரி ஓ